அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து ஏசிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு விட்டுவிடாதே அமெரிக்காவின் முப்பத்தி அதிபராக பொறுப்பேற்ற பிராங்க்லின் ரூஸ்வெல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரை நான்கு முறை அதிபர் பதவி வகித்து சரித்திர சாதனை செய்தவர் அவரது இளமை காலம் போராட்டங்களும் தோல்விகளும் நிரம்பிய காலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டில் போலியோ பாதிப்புக்குள்ளாகி கால் கை முடங்கி மன அழுத்தத்திற்கு உள்ளாகி போரில் ஒரு காலை இழந்து சர்க்கர நாற்காலிக்குள் சுருண்டு சாவின் விளிம்பிற்கே சென்றவர்தான் ரூஸ்வெல்டு ஆனால் தனக்கு உடலியல் ரீதியாகவும் மனைவியல் ரீதியாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் எந்த தோல்விகளுக்கும் தன்னை இழந்துவிடாமல் முயற்சிகளை இயலாமைக்காக விட்டுவிடாமல் துணிவுடன் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீண்டும் அரசியலுக்குள் அதிபர் சிகரத்தை எட்டி தோல்விகளுக்காக எதையும் எப்போதும் இடையே விட்டு விலகிவிடாதீர்கள் அப்போதுதான் வெற்றியின் உயிர்ப்பை முழுமையாக சுவைத்து மகிழ நன்றி